மகாபாரதமே அந்த யுத்தத்தில் மடிக்கப் போவது பாஞ்சாலி இழைக்க நான் போக மாட்டேன் போகவும் முடியாது என்னடா நான் சொல்லி போதிலே சென்ற பாஞ்சாலி என்னுடைய சபைக்கு நீ அழைத்து வருவாயா நன்றி கட்டம் பாஞ்சாலியை பார்த்தான் உங்கள் கணவர்கள் அடிவையா தாங்களும் உங்களை அரசைத்து வரும்படி என் அரசு உங்களை அழைத்து செல்ல அடியிருக்கிறேன் நீங்கள் என்னோடு புறப்பட்டு எழுந்துரள வேண்டும் என்று அழைத்தான் தேர்ப்பாக பாஞ்சாலி என்ன கேட்கிறார் இப்ப நான் உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன் அந்த கேள்விக்கு பதில் சொல்லேன் அப்புறமா நான் உன்னோட சபைக்கு வர்றேன் தான் என்னை தோற்ற அப்புறமா நான் உன்னோட சதைக்கு வர்றேன் என்னால் பதில் சொல்ல முடியாது தாயி பதில் சொல்ல முடியாது சென்று நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வார்த்தை நான் கேட்டுவிட்டு அந்த புறம் நோக்கி வருகின்ற பாஞ்சாலிய தேர்வாங்கிட்ட முன்பு பாஞ்சாலிய சூதாட்டத்துல பந்தயமா வச்சு ஆடுறதுக்கு உரிமை இருக்கு தாராளமா வச்சு தன்னை இழந்ததற்கு அப்புறம் பாஞ்சாலிய சூதாட்டத்துல பந்தயமா வச்சு ஆடுறதுக்கு எந்த உரிமையும் கிடையாது தருமனுக்கு நோக்கியும் கிடையாது ஒரு பெண்ணானவை கணவனுக்கு மனைவியாக வரைக்கும் பெற்றோருக்கு பிள்ளை என்ற உரிமையிலே யாருக்கும் அடிமை இல்லாமல் உயிர் வாழ்கின்ற மாலையிட்டதற்கும் கணவனுக்கு மட்டும்தான் அடிமைப்பட்டவளாக இருக்கிறாள் தன் கணவனே மற்றொருவனுக்கு அடிமையாக அந்த பெண் யாருடைய உரிமையை பெறுவாள் பெற்றவருக்கு பிள்ளை என்ற உரிமையைத்தான் பெறுவாள் தருமநந்தன் பழைய பொருளாக பாஞ்சாலி பாஞ்சால மன்னன் மகள் உரிமையை பெற்று விடுகிறார் இந்த விவரத்தை தெரிவதற்காகத்தான் தேர்ப்பாகிட்டு கேள்வி கேட்டாள் பாஞ்சாலி ஓஹோ தேர்ப்பாக அரவக்குடி மன்னன் சபைக்கு வெறுங்கையோடு பார்த்தான் துரியோதனன் அவள் அரவக்குடி மன்னை கேட்கின்ற என்னை தன்னை என்னை நேராக சபையில என்னிடத்தில் நானே அவளுக்கு அஞ்சு பேருக்கும் அனைவா இருக்கிற அவளுக்கு என்னடா வெக்கம் சாதன புரியா தந்த அவளை சபைக்கு அழைத்து வாடா ஓத்துவாடா அவளை சபைக்கு என்ன உத்தியோ அது ஒரு கடுகளவு கூட மாறாம இருக்கணும் அந்த சாதனை மனைவிருமாடி அங்கே என்னுடைய அண்ணன் துரியோட சக்கரவர்த்தி பார்த்துடன் கதறி கதறிளரா காந்தார் என்ன சொல்றா தெரியுமா அங்கும் தன் கருப்பை காப்பாற்ற முடியாமல் பயந்து வருகிறாள் துர்சாதனன் பாஞ்சாலிகளின் நீண்ட பூந்தரை கையிலே சுத்தி புளித்துக்கொண்டே எப்படி எழுத்து வருகிறார் கூட்ட கூட்ட ஒரு பொம்ப கூட்டும் அப்படி பேசக்கூடிய ஆடவர் கூட்டத்தையும் நமது பார்த்தல பிறகு துளையாமோ கொம்பள மாறி கூடி கூடுதன் பேசுறாங்களே அதெல்லாம் ஒரு பேச்சாகுமா பேரழகு நாயகியை கூந்தல் கிதைய மன்னன் அரங்கட்ட சபையில் கூடுதலும் நன்றி கோவிந்து அலறினார் கொண்ட விருந்தவற்று நாயகி பாஞ்சாலி அழக பாக்கிறதுக்கு சுயவர மண்டபத்தில் பஞ்சாலி கூந்தலை பிடிச்சி கரகரன் இழுத்துட்டு வந்த துரியோதன சபையில தள்ளி இருக்கிறான் துர்ச்சாதனன் பஞ்சாலி தரைவிரி மூலமாக தரையில் விழுந்து கிடக்கிறான் அவளுடைய நீண்ட கூந்தல் எல்லாம் மேக கூட்டம் போன்று சூழ்ந்து கிடக்கிறது பாண்டர்கள் பார்த்து கொண்டே அமர்ந்திருக்கிறார்கள் இந்த சபையில் யாருமே இல்லை இந்த பெண்ணை எனக்கு விதிதானா சுவாமி இந்த கொடியவளோ பாஞ்சால மன்னனை மகளாக திறந்தேன் கொண்டவருக்கு தேவை என்று உயிர் வாழ் உண்மை கூந்தலை படித்து எடுத்து வந்து நீங்களாவது என்று கொடியவனுக்கு பற்றி சொல்லி என்னை காப்பாற்றுங்கள் என்னை காப்பாற்றுங்கள் சுவாமியே என்னை காப்பாற்றுங்கள் எங்களுடைய காப்பாற்றுவார்கள் யாருமே காப்பாற்ற முடியாது காப்பாற்றுங்கள் என்று கதறி கதறிவாங்களை காப்பாற்ற முடியுமா ஒன்றும் செய்ய முடியாத நிலையிலே கவிழ்ந்த முகத்தோடு கண்ணீர் வடித்த வண்ணமாக மறந்திருக்கிறார்கள் அந்த பெண்மையை காப்பாற்ற முடியாமல் அஞ்சு பேரையும் ஜீமன் பொறுத்து பொறுத்து பார்த்தா அவனால பொறுமையா இருக்க முடியல ஆத்திரத்தை அடைக்க முடியாமல் எழுந்தான் ஜீவன் அண்ணன் தர்மரை அழைத்தான் என்ன சொல்றான் சாதம் பெற்று பார்! பாஞ்சால அந்த மகள் பாஞ்சாலி வந்திருக்கிறார் கேவலம் மானப் பெற்றை கேட்கிறாள் அண்ணா வீர தீரம் படைத்த ஐவரும் அவளை காப்பாற்ற முடியாத அலங்கோலத்திற்கு அழைக்கிவிட்டாய் தருமண்ணாடு சேர்ந்து யானை தேனைகளை தோற்றால் எல்லாரையும் படைய பொருளாக வைத்து இழந்தாய் அப்பவாவது ஒரு அன்பு தம்பிமார்கள் நால்வரின் ஒருவராவது ஒரு வார்த்தை பேசியிருப்போம் ஒன்று விளையாட்டாக ஒரு வேலைக்கார பொண்ணை கூட சூராட்டத்தில் பந்தய பொருளாக வைக்க மாட்டார்கள் அண்ணா அண்ணா இந்த உலகத்திலே மனைவியின் சூராட்டத்தில் வைத்து இறந்தவன் யாரு என்றான் தருமன் நீ ஒரு மறக்க முடியாத அவப்பையே வாங்கிவிட்டாயே அவளை அந்த கலங்கோலத்திற்கு ஆளாக்கியதற்கு காரணம் நீ சூதாடுகிறார் சூதாடி உனக்கு இல்லை கையை ஈர்க்கக்கூடாது எரிதனல் அடி எத்துருவனை பார்த்துருந்தா நீ பேசலாமா ஆத்திரப்படாதியாத்திரப்படாதீத்தா இப்போது எல்லோரும் கட்டு பொறுத்திருப்போம் காலம் வரும் எதிரை பக்கத்தில் வைத்துக் கொண்டே அண்ணாவை அவமான பொறுமையாக இரு என்று அர்ஜுனன் சாந்தப்படுத்துகிறான் தெரியோதனம் பார்த்தான் தந்திண்ணா என்னன்னா இந்த அடிமைகளை அழைத்து வந்த அடிமை போட்டு கொடுமை கொடு அது மட்டுமல்ல அதோடு நிற்கிறாரே அவளை அழைத்து வந்து இதோ என் தொலைமேல வந்து அவளை அமர சொல்லடா அவளை அழைத்து வந்து என் துறைமையில் அமர சொல் அவன் நெஞ்சில கொஞ்சம் கூட பயம் இல்லாம அஞ்சு பேரையும் பக்கத்துல அண்ணன் மனை அவன்டிச்சிட்டு வந்து என் துையில உட்கார சொல்லாம் அந்த தொன்னூற்றி ஒன்பது தம்பிகளையும் ஒரே ஒருவன் தான் நல்லவன் இந்த விகர்ண ஒருவன் தான் தர்மசிந்தனை உள்ளவன் துரியோதனுடைய வார்த்தையை கேட்டான் விகர்ணன் என்ன சொல்றான் அண்ணா துரியோதனா அறிவியல் பேசாதீர்கள் அது யார் நமது அண்ணன் அந்த அன்பு தெய்வத்தை பார்த்தாய் இப்படிப்பட்ட வார்த்தைகள் பேசுகிறார் அவதூறு பேசுகிறாய் பாண்டவரை பழிக்காதே அண்ணா பாவத்தரமான செயல் செய்யாதே நல்லவரை பழிக்காதே அண்ணா நாகுத்தரமான காரியத்தை செயல் நினைக்காதே நான் சொல்வதை கேள் நீ பேசியா கேட்டு மனம் தாங்காவின் காலில் விழுந்து மன்னிப்பு கேகர்ணன் துரியோதன போய் தருமங்கால விளை சொல்றான் துரியோதனை விழுவானா புலியேடா என்னடா பெரிய புத்திசாலி மாதிரி எனக்கு அவன் சொல்றான்டா விகர்ணன் துரியி சொன்னான் துரியன் துர்ச்சாத அழைத்தான் துர்ச்சாத இந்த அடிவையுடைய மேலாடுகள் எல்லாம் களைந்ததல்லு களை அடிவையுடைய மேலாடையை களைந்ததல்லு என்று சொன்னவுடன் வாழ்ந்தவர் ஐவரும் மேலாடையை களைந்து எப்படி நிற்கிறார்கள் எப்படி அஞ்சும் திறந்து நின்றனர் பாண்டவர்கள் எதிரிகளே பாண்டவருடைய பார்க்கும் போது அச்சப்படக்கூடிய அளவில் நிற்கிறார்களா விட்டானா நிற்கிறாளே அந்த பாஞ்சாலை அவனுடைய தூயிலையும் பெரிய பிதாமல் என்பது வருகிறாயே வேண்டாம் வேண்டாம் ரெண்டாம் துர்ச்சாதனா வேண்டாம் என்ன நெருங்காது இப்பொழுதே உங்களை தேவையை காப்பாற்ற கூடாதான் உங்களை துடிக்கிறான் பார்த்து கொண்டே அமர்ந்திருக்கிறேன் காப்பாத்து காப்பாற்றுங்கள் என்று கதறி கதறி அழுகிறாள் யாருமே அவளை காப்பாற்றவில்லை அத்தனை பேரும் அவள் நிலையை பார்த்து கொண்டு கவிழ்ந்த முகத்தோடு கண்ணீர் வடித்த வண்ணமாக இருக்கிறார்கள் அண்ணா அண்ணா என்னை காப்பாற்று காப்பாற்ற அண்ணா வீர வீரனுக்கு கைவிடுத்த எனக்கு இப்படிப்பட்ட விவரிதம் வந்துவிட்டது அண்ணா உன் அன்பு தங்கையை காப்பாற்று முடியும் என்று முடிவுக்கு வந்தவள் நினைத்து புலம்பி அழுகின்ற அண்ணா என்னை காப்பாற்று கணவர்கள் தான் என்னை காப்பாற்றாமல் அவரமாக இருக்கிறார்கள் இந்த ஏழை தங்கை மீது இறக்கும் வரவில்லை அண்ணா காப்பாற்றலாமா அப்படின்னு தன்னம்பிக்கை மனசுக்குள்ள கொண்டு கொண்டு இருக்கு இன்னொரு அழைத்தார் அண்ணனாவது வந்து நமக்கு கருள் புரிய மாட்டாரா என்று பரந்தாமன் மேல ஒரு பக்கம் நம்பிக்கை ங்கச்சி ஆட்டேயாக நம்ைன்றுட்டுமே அவ பரந்தாமன் சற்று மௌனமாக இருந்தார் பஞ்சாறு எவ்வளவோ அன்றாடி முயன்று துடித்து புறந்து பார்த்தால் நடக்கவில்லை நடக்கவில்லை வண்ணா கோவர்த்தனன் கிரிகை பிடித்தவன் அழைத்தவுடனே அருள் புரிந்தாயே அண்ணா கேசவா வாமனா வாசுதேவா பரந்தாமா நந்தனால் என்னை காப்பாற்று காப்பாற்று அண்ணா கண்ணலின் அருளால் அங்கு துயில்கூட்டம் எப்படி வருகிறது பொய்யரின் துயரினை போல் பல புண்ணியவான்களின் புகழினை போல் தையலர் கருணையை போல் கடல் சலசல தெரித்தோடும் அலைகளை போல் பல புது புது புதுமை புது புது புது புது புது புது புது புது புது இப்போதான் பலவிதமான சேலைகள் வந்திருக்கு அப்படின்னா புதுசுக்கும் புதுசு அன்றைய கண்ணன் அருமை தங்கை துரோகை விதவிதமாக விதவிதமாக தொழில் அனுப்பி வைக்கிறார் துர்ச்சாதன் எழுத்து எடுத்து மலமலையா குவிட்டி பார்க்க வந்து கொண்டே இருக்கிறது துர்ச்சாதன் எழுத்து களைத்துலே சாய்ந்தார் துர்க்சாதனன் தரையிலே சாய்ந்தவுடனே சபையில் இருக்கக்கூடிய எல்லாரும் வளர்ந்த அவனுடைய அருளை பார்த்து கரங்குறுப்பை நமக்கு கோவிந்தையிடைய பாரத சக்தி நகர் பேசுமா அனைவரும் எழுந்து நமஸ்காரம் செய்து கொண்டிருக்கக்கூடிய சபையில் பீமன் ஆச்சாரத்தோடு எழுந்தால் எப்படி தவற வைக்கிறார் கொடியே அந்த கொள் எங்கள் பக்கத்தில் வைத்துக் கொண்டு எங்கள் தேவியை தொடங்கி அமர கட்டளை அவனையும் கொல்வே இருகையால் தண்ணீரங்க போவதில் இது சத்தியம் என்று அடுத்து அர்ஜுனன் கூந்தலை பிடித்து அதைக்கு எடுத்து வரும்போது எங்களை எல்லாம் எங்கள் பக்கத்திலே ஆண்டு கொண்டு எங்களை ஏழு நேற்று நாட்டுக் கதிபதி இந்த வேராமத்தில் அமர்ந்திருக்கின்றே சௌபலராஜனை கொல்வேன் என்று நகுலை சபதம் வைக்கிறான் இத்தனை பேர்லயும் சகாதீவன் தான் ஒரு உருப்படியான சபதத்தை செய்யறான் சகுனியை கொல்லாவிட்டால் சகாதீவன் ஆனாவேனோ மூல காரணமாய் இருந்தவை இந்த மூணுக்காரன் தகுதியை கொள்வதா சகாதேவன் சபதம் வைக்கிறான் இத்தனை மேலே நீ அதிகமாக பாதிக்கப்பட்டவள் பாஞ்சாலி பாஞ்சாலி நிறைந்த சபையில எழுந்தாள் எப்படி சபதம் வைக்கிறாள் அந்த கொடிய மீது அழைத்தானே அறவு குடிமன்னு இருவரும் இருவருடைய ரத்தத்தையும் அள்ளியின் தலையில் எண்ணையாக தேய்த்துகள் எடுத்து சீப்பாக அதுவரைக்கும் கைவட்ட கூந்தலை முடிப்பதில்லை சத்தியம் என்று பாஞ்சாலை சபதம் வைக்கிறாய் பாண்டவர்களும் பாஞ்சாலையும் சபதம் செய்து முடித்தார்கள் கண்ணன் மணிவண்ணன் நீலமேக வண்ணனுடைய திருவருளாலை பாண்டவருக்கும் கௌரவருக்கும் பாரத யுத்தம் நடைபெற்றது பாண்டவருக்கு நாடு கிடைக்கப்பெற்றது கௌரவர்கள் அழிந்தார்கள் பாண்டவர்கள் வாழ்ந்தார்கள் அதர்மம் அழிந்தது தர்மம் நிலைநது